நேர்களுக்கு வணக்கம் தினமும் தொழிற்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலுமோ அதாவது கண்களின் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கண்களுக்கு பலமும் கூர்மையான பார்வையும் தரக்கூடிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க நமக்கு தேவையான பொருட்கள் மருதம் பட்டை பொடி கால் தேக்கரண்டி அதிமதுரப்பொடி கால் தேக்கரண்டி சீரகத்தூள் அரை தேக்கரண்டி நெய் அரை தேக்கரண்டி மருதம்பட்டை பொடியும் அதிமதுரை பொடியும் நமக்கு நாட்டு மருந்துக்கடையில் கிடைக்கும் நெய்யை உருக்கிட்டு மருதம்பட்டை பொடி அதி நல்லா கலந்து குழச்சிட்டு காலை மாலை இருவேலையும் ஒரு தேக்க அளவு தினம் வரணும் சிலருக்கு நெய் ஆகாதலேயே அவங்க வந்து அதி மதுரப்பொடி சீரகத்தூள் இதை வந்து தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு தீநீராக்கி இதை ரெண்டு வேலை பறகிட்டு வரலாம் இதை தினமே தொடர்ந்து ஒடிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்களின் ரத்தழுத்தம் குறையும் கண்கள் பலம் பெறும் பார்வையும் தெளிவு பெறும் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு மட்டும் இல்லங்க இதயத்துக்கும் பலம் தரக்கூடியது இது வந்து கார்டியாக்டானிக் கார்டியாக் இதயத்தை தூண்டிவிக்க கூடியது இரத்த ஓட்டமும் பயன்படும் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்